வணக்கம் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையில் இருந்த அழுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் முறையாக குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கேரள மாநிலம் சபையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது இரண்டு முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் மாநில விழாவாக கொண்டாட உள்ள மாநிலம் பீகார் மூன்று ரயில்வே பாதுகாப்பு படையின் ஆர்பிஎஃப் பெயர் ஐஆர்பிஎஃப் என்று மாற்றப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் எத்தனையாவது இராணுவ தலைமை தளபதியாக மனோஜ் முகுந்த் நரவனை பொறுப்பேற்றுள்ளார் இரண்டு டோனியர் இருநூத்தி இருபத்தி எட்டு என்பது எந்த படையில் இணைக்கப்பட்டுள்ளது மூன்று இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது